அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லான் என்று மணிவாஜக பெருமான் சொல்லுகிறார் இறைவனை வழிபடும் முறை என்னவென்றால் உள்ளத்தாமரையில் உணர்வாக வீற்றிருக்கும் இறைவனை ஆழ்ந்து எண்ணுவதுதான் இறை வழிபாடு மானடி சேர்ந்தார் என்றால் மாண்புடைய திருவடிகளைச் சேர்ந்திருப்பவர்கள் என்று பொருள் இறைவனை ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டும் முடியவில்லை என்றால் அவருக்குரிய மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் உள்ள தாமரையில் உணர்வாக இருக்கும் ஆண்டவனை நான் நான் என்ற சொல்லுக்கு இலக்காக இருக்கும் அந்த பரம்பொருளை ஆழ்ந்து எண்ணுதலே மானடி சேர்தல் என்று புரிந்து கொள்வோம் இறைவழிபாட்டினுடைய பயன் என்ன நிலமிசை நீடு இந்த உலகத்திலே நீண்ட காலம் அமைதியாக ஆனந்தமாக வாழ்தல்தான் பயன் செய்யண்டியதை ஒழுங்காகச் செய்தால் கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் இது இயற்கையின் நியதி நிலமிசை என்றால் மோக் பூமியின் கண் நிலைத்து வாழ்வார்கள் என்று சில புத்தகங்களிலே உரை எழுதப்பட்டிருக்கிறது நிலமிசை என்றால் இந்த உலகில் என்றும் எடுத்துக் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே என்று பொருள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலுக்கு ஏற்ப உலகில் நெறிப்படி வாழ்கின்றவன் வானுலகில் தேவர்களுள் ஒருவனாக வைத்து போற்றப்படுவான் என்று விளக்கம் அளித்தாலும் மற்றொரு விளக்கம் இருப்பதைப் போல இங்கேயும் புரிந்து உலகில் முறைப்படி வாழ்கின்றவன் வானுலகத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கு சமமாக கருதி இந்த உலகிலே போற்றப்படுவான் மண்ணுலகத்திலே வாழ்கின்ற தேவனாக அவனை பெரியோர்கள் போற்றுவார்கள் ஆதிசங்கரர் சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய ஒரு பகுதியினுடைய உரையில சொல்லுகிறார் தேவ மனுஷா தேவர்களாக காணப்படுகின்ற மனிதர்கள் சொல்றோம் இல்லையா விலங்கு மனிதன் மனித மனிதன் தெய்வ மனிதன் என்று இவர்களையெல்லாம் தெய்வ மனிதர்களாக நாம் கருத வேண்டும் நாம் அந்த தெய்வ மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் இறைவனை வழிபடுகிறவர்கள் இந்த நிலமிசை நீண்ட காலம் அமைதியாக ஆனந்தமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் வாரி வாரி வழங்குவார்கள் உலக முதல்வனாக இருக்கின்ற வாலறிவனை உள்ள தாமரையில் உணர்வாக வீற்றிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து ஆனந்தமும் அமைதியும் உடையவர்களாக திகழ்வதே மனித பிறவியின் குறிக்கோள் என்ற கருத்து இந்த முதல் மூன்று குரட்பாக்களின் வாயிலாக உணர்த்தப்பட்டன மட்டும் ஆனந்தமும் அமைதியும் உடையவர்களாக திகழ வேண்டும் என்பது மட்டுமல்ல இவ்வுலகத்தில் அனைவரும் அமைதியான ஆனந்தத்தை உணர வேண்டும் என்பதே அதற்காக நாம் எப்பொழுதும் அமைதியும் ஆனந்தத்தையும் உடையவர்களாக விளங்க வேண்டும் என்பதே குறிக்கோள் என்றும் திருவள்ளுவருடைய திருவருளால் நாம் அவருடைய அருட்குரட்பாக்களை ஓதி உணர்ந்து கற்று கடைபிடித்து வாழ்ந்து உலகிற்கு வாழ்க்கையின் மூலம் வழிகாட்ட